வணக்கம் நற்றினையன் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது செய்திச்சேவை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதிமுக தேமுதிக இடையே கூட்டணி ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகியது தேமுதிகவிற்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவின்போது ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கேட்டுள்ள ஒன்பது தொகுதிகளின் இறுதிப்பட்டியல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதில் திண்டுக்கல் தொகுதியை குறிப்பிட்டு டெல்லி மேலிடம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன மக்கள் நீதி மய்யம் வழக்கறிஞர்கள் ஆலோசனைக் கூட்டத்தின் கட்சியின் சின்னமான பேட்டரி டார்ச்சை கமலஹாசன் அறிமுகம் செய்தார் இருபத்தியொரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்பதை விரைவில் தெரிவிக்கிறேன் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் தேர்தல் முடிவுகள் மே இருபத்தி தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தொன்னூறு கோடி வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க தகுதியானவர்கள் இதில் எட்டு கோடி புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு ஒப்புகை சீட்டு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் ஆந்திரா ஒடிசா அருணாச்சலம் சிக்கிம் ஆகிய நான்கு மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடத்தப்பட உள்ளது தேர்தல் 149 நாற்பத்தி ஒன்பது பயணிகள் உட்பட நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருடன் எத்தியோப்பியாவின் அடி நகரிலிருந்து கென்யாவின் நைரோபி நோக்கி பயணித்த விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நூற்றி பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச நாடுகளில் மக்களின் வாழ்க்கைத்தரம் குறித்த ஆய்வு சமீபத்தில் நடத்தப்பட்டது அதில் டென்மார்க் பின்லாந்து நார்வே ஐஸ்லாந்து சுவிட்சர்லாந்து ஆகிய ஐந்து நாடுகளில் மக்களின் வாழ்க்கைத்தரம் அமோகமாக இருப்பது தெரியவந்துள்ளது தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவின் மத்திய பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் விமானி உட்பட அதில் பயணித்த பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பியூச்சர் குழுமம் கிழக்கு இந்திய பகுதிகளில் ரூபாய் இருநூறு கோடி முதலீட்டில் புதிதாக பிக்பசார் அங்காடிகளை திறக்க திட்டமிட்டுள்ளது பி கணக்கு வைத்திருக்கும் தொழிலாளர்கள் வேறு வேலைக்கு செல்லும் பொழுது தங்களது பழைய பி கணக்கை எளிதாக இணைக்க புதிய நடைமுறையை பி எஃப் நிறுவனம் செயல்படுத்த இருக்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இரு அணிகளும் தலா இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஒருநாள் தொடரில் சச்சின் சேவா கூட்டணி நிகழ்த்திய சாதனையை ரோஹித் சர்மா ஷிகான் கூட்டணி முறியடித்து புதிய மைல் கல்லை இவர்கள் இருவரும் சேர்ந்து நான்காயிரத்தி ரன்கள் சேர்த்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதிய பட்டியலில் டெஸ்டில் சிறப்பாக விளையாடி வரும் புஜாராவுக்கு ஊதிய உயர்வு அளிக்காததால் சச்சை எழுந்துள்ளது ஹீரோ ஐ லீக் கால்பந்து தொடரில் சென்னை சிட்டி அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் மின்ர்வா பஞ்சாப் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது தனது தந்தைக்கு டிஜிபியாக பதவி உயர்வு கிடைத்துள்ளது என்று ட்வீட் செய்துள்ளார் நடிகர் விஷ்ணு விஷால் நட்டை நட்ராஜ் நடிப்பில் ஜெகன் ராஜ்சேகர் இயக்கும் காட் ஃபாதர் என்ற படத்தின் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி வெளியிட்டுள்ளார் சகுனி படத்தில் கார்த்தியின் பெயர் கமல் அவர் நிற்கும் கட்சியின் சின்னம் கூட டார்ச் லைட் தான் இது பலருக்கும் வியப்பை தந்துள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச்